அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடலை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் அல்லவா நேயர்களே நாட்டுப்புற பாணியில் அமைந்த பாடல்கள் என்றாலும் இசை என்றாலும் திரைப்படம் என்றாலும் அது பெரும்பாலான ரசிகர்களினுடைய உள்ளங்களை ஏற்பதில் ஆச்சரியம் இல்லை என்று கேட்டால் பெரும்பாலானவர்களின் பூர்வீகம் அவற்றின் வேர்கள் அனைத்தும் கிராமப்புறங்கள் என்கிற நாட்டுப்புறங்களை சார்ந்தே அமைந்திருக்கின்றன என்பது உளவியல் ரீதியாக அறியப்பட்ட உண்மையாகும் அந்த வகையிலே நாட்டுப்புற கலைகள் அனைத்துமே எல்லோரையும் கவர்ந்து வருவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு நாட்டுப்புறப்பாட்டு எனும் படத்திலிருந்து உங்களுக்கான பாடலை அனுப்பி வைக்கின்றேன் தமிழகம் முழுவதும் கள செய்து நாட்டுப்புற பகுதிகளிலே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் பாடக்கூடிய பாடல்களை சேகரித்து அவற்றை நூல் வடிவிலே கொண்டு வந்து அதை இலக்கிய உலகத்திற்கு பெரிய கொடையாக கொடுத்த சிறப்பு பாளையங்கோட்டை பேராசிரியர் ந வானமாமலை அவர்களை சேரும் அவருடைய நூலிலிருந்து அந்த பாடல்களின் மெட்டமைப்பிலிருந்து வெற்றி பெற்ற பல பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு நான் தரும் பாடல் கூட நாட்டுப்புறங்களிலே இயல்பாக கரகாட்டத்தின் போது பாடப்படக்கூடிய பாடலாகும் இந்த பாடலை கூர்ந்து கவனிக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய தாளக்கட்டு அவர்கள் பாடுகிற பாடலின் வரிகளுக்கு ஏற்ப மிகச்சிறப்பாக பொருந்தி வந்திருக்கும் இதிலே ஒரு குழுவாக கரகங்களை தலைகளிலே வைத்துக்கொண்டு அந்த படத்தின் நாயகியோடு அந்த குழுவின் தலைவனாக விளங்கக்கூடிய கலைஞன் பாடலுக்கேற்ப கரகாட்டத்தை நிகழ்த்துகிறான் அது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் ஆனந்தமாக இன்னமும் சில பணம் தொடர்ந்து அதை பார்க்க வேண்டும் அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று உள்ளுணர்வுகளை தீண்டும் வகையிலே அமைந்திருக்கிறது ஏனென்றால் இயல்பாகவே அந்த கரகாட்ட கலைஞர்கள் அதை முறைப்படி கற்றவர்கள் அந்த காட்சியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் நாயகியாக வரக்கூடிய நடிகை குஷ்பு மட்டுமே இதை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து அதற்கேற்ப ஆடுவதாக அமைக்கப்பட்டிருக்கும் ஒத்த ரூபா தாரே என்று அந்த பாடல் தொடங்கும் அதிலே அந்த நாட்டுப்புற கலைஞன் நாயகியை இடத்திலே ஒரு வகையான நையாண்டி செல்வதைப் போல தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான் அது ஒரு சிறுங்கார வகையிலே அந்த கேள்வி அமைந்திருக்கும் அது பார்த்தால் ஒரு வகையான உறவின் நிலையை விளக்குவதான கருத்துக்களை சுமந்து கொண்டிருக்கும் என்பதை எளிதில் யாரொருவரும் புரிந்து இவனுடைய ஆசைக்கும் அன்புக்கும் ஏற்றவளாக அவளை இவன் நினைத்து கொண்டு இவளை அழைப்பதற்கான வினாக்களை தொடர்ந்து பாடிக்கொண்டே வர அவள் அதற்கு நளினமாகவும் நயமாகவும் பதில் சொல்லிக்கொண்டே வருப்பதுதான் இந்த பாடலனுடைய மொத்த உருவமைப்பை தீர்மானித்திருக்கிறது இந்த பாடலுக்கு இளையராஜா அவர்கள் மிக மனம் தோய்ந்து இசை அமைத்திருப்பதனால் இந்த பாடலின் மெட்டமைப்பு எல்லோரையும் கவரும் பண்ணும் இருக்கிறது மிக குறைந்த நேரமே அமையக்கூடிய இந்த பாடல் ஒலித்து முடித்த பிறகும் உள்ளங்களிலே எதிரொலித்துக் போலவே இருக்கும் அது இந்த பாடலுக்கு கிடைத்த வெற்றியாக நாம் கருதி இதோ நேயர்களே அந்த பாடல் நாட்டு புறப்பாட்டு உங்களுக்காக ஒலிக்கிறது ஒரு வனப்ப தட்டுந்தாரே ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பத்தம்போம் ஒரு பதுக்கண்ட கிளினாரே பத்து கிளிவாடி நல்ல பணப்பு பக்கமா வீடு தாரு கொஞ்ச மிட்ட போட்டு தாரேன் மத்திய நேரம் வடிமாந்தோப்புக்கு போவோம் குஞ்சையும் தாரேன் நாலு தோட்டம் எழுதி தாரேன் அன்னைக்கு போறது போல கண்ணுக்கு உலக்கு பக்கம் வாடி குஞ்சையும் வேணா நாலு தோட்டம் தரும் வேணா அண்ணுக்கு பண்ணது மாமாவும்